அணிந்து தொழுத போது அந்த வண்ணங்களின் பக்கம் பார்வையை செலுத்தினார்கள் அவர்கள் தொடுகையை முடித்த பின்னர் என்னுடைய இந்த ஆடையை கொண்டு போய் அபு ஜஹம் வசம் கொடுத்துவிட்டு அவருடைய வண்ணங்கள் இல்லாத ஆடையை கொண்டு வாருங்கள் இந்த ஆடை சிறிது நேரத்திற்கு முன் எனது தொழுகையை விட்டு என் கவனத்தை திருப்பிவிட்டது என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பின்படி நான் தொழுகையில் நிற்கும் போது அந்த ஆடையின் வண்ணங்களை பார்ப்பதால் அது என்னை குழப்பி விடுமோ என நான் அஞ்சினேன் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்